ஒருவர் தனியாக தொழுவதை விட கூட்டாக தொழுவது மடங்குடையதாகும் சுபு தொழுகையின் போது பகல் நேர வழக்குகளும் இரவு நேர வழக்குகளும் ஒன்று சேர்ந்தார்கள் இதை அபுஹரேராஹும் அவர்கள் அறிவித்துவிட்டு நீங்கள் விரும்பினால் நிச்சயமாக சுபு நேரத்தில் ஓதப்படும் குரு சாட்சி கூறக்கூடியதாக இருக்கிறது என்ற பதினேழாவது அத்தியாயம் எழுபத்தி எட்டாவது வசனத்தை ஓதுங்கள் என்றார்கள்